நீ தத்துவமாகணைய தத்துவமாகி நேம துணையாகி கூதத்தயவான் போதைத் தருவாயே நாதத் தொனியோனே ஞான கடலோனே நாத துனியோனே ஞான கடலோன் Him may kunna Revival.〜You may want toanya also to ezurao annual, Always with a manque of hatred, In Amdabhi Godwδaranga, Sal softwa zegai Knowledge, op CX how want to devisage theareesh of Israelites, up high enough for worship Volodya, வயலூர் எம்பெருமானுடைய கருணையினாலே இராமாயணமாகிய இந்த இதிகாசத்திலே சுந்தரகாண்டம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன் பொறுமையிலே சிறந்தது பூமாதேவி அகழ்வாரை தாங்கி நிறம்போல் தம்மை இகழ்வார் பொருத்த எத்தனைதான் பூமி அகழ்ந்தாலும் நீர் ஊற்று வருகிறது பூமியை வெற்றுகிற போது நிலம் நடுங்கினால் கதி என்ன ஆகும் ஆகவே தன்னை வெட்ட அந்த பூமி தாங்கிக் கொள்ளுகிறது அப்படி பெரியவர்கள் எத்தனை எத்தனை பிழைகள் மற்றவர்கள் செய்தாலும் தாங்கிக் கொள்வார் ஆகவே பொறுமையில சிறந்தது பூமாதேவி அந்த நிலத்திலே பிறந்தவள் ஜானகி அதனாலேதான் அறக்குறல் செய்த குற்றங்கள் அத்தனையும் தாங்கிக் கொண்டு பொறுத்து அருள் புரிந்த அந்த அம்மையார் நினைத்தால் லங்கை ஒரு வினாடியிலே சாம்பலா போது பீமராஜன் மகள் தமயந்தி அவளை அணுக வந்த வேடனை ஒரு வினாடியிலே எரித்து விட்டாள் ஷீரா சிலை வேடன் அவ்வளவில் நீராகவி என்பது நலவெண்மை அவள் வெகுண்டு பார்த்தாள் அடுத்த வினாடியிலே வேடன் சாம்பராகிவிட்டான் பீமராஜன் மகளாகிய மானுட பெண்ணுக்கே இத்தனை தகுதி இருக்குமான மகாலட்சுமி ஜெகன் மாதா அவள் ராவணனும் கும்பகர்ணனும் இந்திரஜித்தனும் லங்கையும் ஒரு வினாடியிலே சாம்பலாப்போம் தாங்கிக் அதனாலேதான் ஆஞ்சநேய சுவாமி சீதையை பற்றி சொல்லுகிற பொழுது இப்பிரப்பொன் என்பதொன்றும் இரு பொரை என்பதொன்றும் கற்பனை பெயரதொன்றும் களிநட்டம் புரிய கண்டே பொறுமையின் சிகரம் சீதாதேவி அந்த அம்மையார் பத்து மாதம் இருந்து தவஞ்சுகின்றாள் அசோகவனத்திலே அந்த பைதான் சுந்தரகன் சுக்ரீவன் ஆட்சி உரிகின்றான் கார்காலம் போனவுடனே வரவேண்டும் என்பது பெருமானுடைய கட்டளை அந்த கட்டளையை சுக்ரீவன் நிறைவேற்றவில்லை கார்காலம் முடிந்து வெயில் சுரீர் என்று அடிக்கின்றது பகவான் தம்பி லட்சுமி பார்த்து சகோதரா கார்காலம் போனடனே வருகிறேன் என்று சொன்ன சுக்ரீவன் வரவில்லையே செய்ந்து விட்டான் போலும் அறனே நீ சென்று அவன் மனநிலை அறிந்து வாணோ சுக் மனதை அறிந்து வாராய் தம்பி திருகி சொன்னாலன் குளம் ஒன்று வெட்டி வேணோ திருவி சொன்னவன் குலம் ஒன்று வெட்டி வேணோ சித்திரத்திலும் கூரங்கை வைத்தே ஓட்டு வேணோ வரு நன்றி கொன்று அரு நட்பினை நாரருத்து தீயவர்களை மன்னவன் கொல்லுவது நியாயமாகும் புல்லை கடைந்தால் அன்றி நெல் விளையாது கொலையில் கொடியாரை வேந்தெருத்தல் பைங்குள் கடைகட்டதனோடு நேர் ஆகவே நன்றி பொன்றரு நட்பினை நாரறுத்து ஒன்றும் மெய் மெய் சிதைத்துரை பொய்த்துட் கொன்று நீக்குதல் குற்றத்தின் நீங்குமாள் சென்று மற்றவன் சிந்தையை தேருவாய் தம்பி லட்சுமண சுக் மனநிலையை தெரிந்து கொன்றுவான் நஞ்சம் அன்னவரை நடிந்தால் அது வஞ்சம் அன்று மனு வழக்கு ஆதலால் அஞ்சிலம்பதில் ஒன்றறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாய் கம்பனுடைய கைதா சாமர்த்தியத்திலே இந்த பாட்டு ஒன்று மாதுளம்பழம் எடுக்க எடுக்க விதை வருவது போல இந்த பாடலிலே நினைக்க நினைக்க புதிய புதிய பொருள்கள் நஞ்சம் நஞ்சே என்ற சொல் நஞ்சு என்று போதியாய் ஐந்து என்ற சொல் அஞ்சு என வருவது போது மத்தை விட்டு நலிந்த மன்னராகிய சித்தர்களை நாம் தண்டிப்பது முறை நஞ்ச மன்னொன்று நஞ்சம் அன்னவரை விஷம் போன்ற கொடியவர்களை நாம் தண்டிப்பது நியாயம் ஆகவே நஞ்ச மன்னவரை நலிந்தால் அதில் அது வஞ்சமன்று மனு ஆதலால் ஒன்று நிலாவ நிறுத்துவாய் அஞ்சிலும் தெரியாது ஐம்பதிலும் தெரியாது அஞ்சில் ஐம்பதில் ஒன்று அறியாதவன் ஒன்று இரண்டாவது அஞ்சு இல் ஐம்பது பாலியை கொன்றவுடனே பானம் காரியாகிவிட்டது என்று எண்ணிருப்பான் நம்முடைய கனைகள் அஞ்சு மட்டுமல்ல அன்று ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் பானங்கள் உண்டு என்பது அவனுக்கு அறிவிப்பாயாக அஞ்சு இல் அறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாய் ரெண்டு மூணாவது அஞ்சு அம்பு அஞ்சுதல் இல்லாத பானம் அம்பு என்பது பானம் அஞ்சு இல் அம்பு அச்சம் இல்லாத பயம் இல்லாத பானங்கள் பல இருக்கின்றன அதை போய் தெரிவிப்பாய் நாலு அஞ்சு அம்பு இல் என்பது மனைவி சீதாதேவி ராவணன் எடுத்துக்கொண்டு போகிற போது பயந்து அம்புனா கண்ணீர் அம்பு என்ற வார்த்தர் அர்த்த தாமரைக்கு அம்பு பார் சொன்னார் மாதம் வீதி மட்டும் ஆகவே ஆயிரம் ஆயிரம் துளிகள் விட்டாலே சீதை அஞ்சு அஞ்சு கிண்ட இல்லாகிய சீதை அம்பு கண்ணீர் வடித்தாலே அதையாவது நினைக்க அஞ்சு இல்லை அம்பு அதில் ஒன்றியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாயில் மற்றொரு அஞ்சிலு சிலம்புனா மலை அம் சிலம்பு அதில் சிலம்ப புலம்ப வரும் என்று அருணகிரியார் பாண்ட சிலம்பு என்ற சொல்லு மலை என்ற பொருளிலே வரும் ஆகவே அம் அழகியே சிலம்பு மலையிலே வாழ்கின்ற விலங்குகள் கூட்டந்தானே அவன் விலங்குகளுக்கு சொன்னால்தான் தெரியும் ஆகவே நீ போய் சொல்லு அஞ்சிலம்பு ஒன்றறியாதவன் எஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாயு மற்றொரு பொருள் அஞ்சு இல் ஐம்பது தமிழ்கணக்கிலே ஐம்பதுன்னு போட்ட ரூனாவும் யானாவும் வரும் ரூ யா இது அம்பது அஞ்சு இல்லாத அம்பதுனா ருகாரம் இல்லாத யகாரம் எகாரம் என்பது தமிழ்கணக்கிலே பத்து என்ன என்னோராஜகுமாரன் என்று எண்ணிருப்பான் அஞ்சு இல்லாத அம்பது எகாரம் எகாரம் பத்து ஒன்று என்று தெரியாது ராமாவதாரம் தசாவதாரத்தில் ஒன்று என்பதே அவனுக்கு தெரிவிப்பாயாக அஞ்சு அதில் ஒன்று அறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாய் அது மட்டுமல்ல ஒருவேளை வாரிக்கு எமனாக என்னை அழைத்தான் நாம் போருக்கு வந்தால் வேறு ஒருவரை துணை பெற்றினாலும் பற்றுவான் அதற்காக நாம் அஞ்சிலம் தன்மை அஞ்சிலம் பதில் ஒன்று அறியாதவன் பதில் ஒன்று ஒன்று ஒன்று ஐம்பத்தாறு ஆண்டு துந்துவி பிரபவே விபவே என்ற அறுபது ஆண்டிலே அம்பத்தாறாவது ஆண்டு துந்துவி துந்துவி என்ற எலும்பை லட்சுமணா நீ காலால எழுதினாயே அதையாவது சொல்லு அஞ்சிலம்பதில் ஒன்றறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவன் நிலவன் ஆகவே தம்பி சுக்ரீவனுடைய உள்ளத்தை தெரிந்து வருகிறேன் அங்கு ஒன்றும் கோபப்பற்று செயல்படாதே என்று தம்பியையே சுஷ்கிந்தைக்கு பகவான் அனுப்பினார் அவர் ராமபான எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமா போயினார் சுக்ரீவன் மதுவருந்தி மது மயக்கத்திலே இருக்கின்றார் குடிதானே குடியை கெடுக்கும் அங்கதன் என்ன செய்வான் பாவம் சித்தப்பா சித்தப்பா இளைய பெருமாள் வந்திருக்கிறார் அவன் நினைவின்றி இருக்கின்றான் ஆஞ்சநேயர் காலில் விழுந்து விஷயத்தை சொன்னான் அனுமான் முதலமைச்சர் அறிவாளி லட்சுமியுடைய கோபத்தை யாராலும் இப்போது கட்டுப்படுத்த முடியாது என்று கருதி தாரையின் காதிலே விழுந்த அம்மா காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தாரை பெண்மணிகளோடு அரண்மனை வாசலில் அடைத்து நின்றாள் பெண்களை கடந்து போக முடியாது தடைபட்டு நின்றார் அப்போது தாரை இளைய பெருமாளே தங்கள் கால்பட்ட இடம் கைலாசம் தாங்கள் பாதம் வச்ச இடம் பரமபதம் உங்களுக்கு நல்வரபு சொல்லும் இப்படி பேசுகின்றது யாரென்று சிறிது நிமிர்ந்து பார்த்தார் அவள் வெள்ளை பட்டுப்படவை உடித்து கொண்டு கைமை நோன்போடு நிற்கின்றாள் இவளை பார்த்தவொன்னே தாயார் நினைவு வந்து நம்ம அம்மாவும் இப்படிதானே தாயரை நினைந்து நந்தான் வந்து தொழுது சேனைகளை நாங்கள் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறோம் சுக்ரீவனை நல்ல ஸ்நானம் பண்ண வச்சு அந்த மதுமயக்கன் தெளிய வைத்து கொண்டு வந்தார்கள் சுக்கிரீவன் இளைய பெருமாளை தொழுது அவருக்கு நல்வரவு கூறி அவர் சினத்தை மாற்றி ராமச்சந்திரமூர்த்தனை திருவடியிலே வணங்கி சுவாமி எழுபது வெள்ளம் வானரங்களும் அணிவகுத்து வருகிறார்கள் அதான் தாமதம் எழுபது வெள்ளம் வானரங்களும் சேனை தலைவர்களாக வந்து குழிந்தினார்கள் அந்த சேனையில் அளவிட முடியாத எல்லாம் தெய்வாம்சமுடையது சீதியை தேட வேண்டும் என்று திட்டமிட்டு திசைகள்தோறும் இரண்டு இரண்டு வெள்ளம் சேனைகளை அனுப்பினார்கள் தென்திசைதான் அனுமான் ஜாம்பவந்தன் அங்கதன் நீலன் அனுமானுக்கு அடையாளங்களை சொல்லி கனகாழியும் கொடுத்தார் மற்ற திசையிலே போனவர்கள் ஒரு மாதம் தவனை சீதை கிடைக்கவில்லை என்று தகவல் சொல்லிவிட்டார்கள் ஆஞ்சனேய சுவாமி தொண்டை நாடு சோழ நாடு பாண்டி நாடு முதலிய நாடுகளெல்லாம் பார்த்து தென் கடல் கரையிலே வந்து நாம் தேடாத இடமில்லை நாடாத ஊரில் எம்பிராற்றியே காணவில்லையே இனி நாம் மாண்டு போக வேண்டும் அப்போது அனுமான் இன்னும் பல பல உலகங்கள் இருக்கின்றன அதனெல்லாம் தேடி எங்குமே கிடைக்கவில்லையானால் ராமர் சம்பந்தமாக ஜடாயு உயிர் விட்டாரு அதுபோல இறந்து போய் அங்க சம்பாதி என்ற பறவை இருக்கு சிறகு எரிந்து போய் ஜடாயுவனுடைய அண்ணன் அவரு வானர வீரரை கண்டு ஜடாயுவனுடைய முடிவை உணர்ந்து ஒருபுறம் மகிழ்ச்சியும் ஒருபுறமும் துக்கமும் அடைந்தார் தம்பி இறந்து விட்டானே என்று துக்கம் வீர மரணம் அடைந்தானே என்று மகிழ்ச்சி அப்பா ராமநாமன் சொன்னால் எரிந்த சிறகு முளைக்கும் என்றார் எல்லா ராம பக்தர்களும் உள்ளம் உதகி கண்ணீர் பெருகி ராம ராம ராம ராம ராம ராம ராம் ரகுராம ராமராம் ரகுராம ராமராம் ர்தியோடு சொன்னடனே எரிந்த சிறி உளைத்தது அந்த சம்பாதி சொன்னார் உங்களுடைய கருணைக்கு நன்றி இறங்கியிலே சீதாதேவி இருக்கின்றாள் பறவைகளுக்கு பார்வை அதிதூரம் செல்லும் நான் இங்கிருந்தே பார்க்கின்றேன் நூறு யோசனை கடல் யாராவது ஒருவர் சென்று பிராற்றியை கண்டு மீழுங்கள் என்று அறவுரை கூறி பறந்து போய்விட்ட இலங்கைக்கு யாரு போவது என்ற நிகழ்ச்சி நிகழ்ந்து எழுபத்தஞ்சு யோசனை தாண்டுவேன் என்றான் சேனைத் தலைவனாகிய நீலன் அங்கடன் வாரி கடப்பேன் மீள மிடுக்கின்றன விட்டான் நூறு யோஜனையின் தாண்டுவேன் திரும்பி வர மாட்டேன் என்றான் ஜாம்பு வந்தார் நான் ஆயிரம் முறை இலங்கைக்கு போய் வருவேன் ஆனால் இப்ப வயசாய போச்சு இப்ப முடியாது அனுமான் மட்டும் ஒன்றும் சொல்லவில்லை தங்க மணிக்கு ஒலி இருக்கான் ஜாம்பு வந்த சொன்னார் அனுமானே இந்த இலங்கையே வாய்க்கால் தாண்டுவது போலே தாங்கள் தாண்ட வல்லிக்கு அனுமான் நிமிர்ந்து நின்றால் மேரிகிரி சிறியதாயிருக்குமா அனுமான் அதைவிட உயரமாறு மேருகிரிக்கு மீதுர நிற்கும் பெருமை மா தொழிக்கும் தார இடுக்கும்ொழிந்தால் ஒரு சூறலுக்கும் மறுசூரலுக்கு நடுவே போவாரா அஞ்சு நேர் அனிமா எந்த வேதம் அனைத்தும் ஓதி உணர்ந்தீர் அஞ்சு நேரே வேதத்தை ஓதுவது வேறு உணர்வது வேறு தாங்கள் வேதம் அனைத்தும் ஓதி உணர்ந்தீர் மிகை நீதியில் நின்றீர் நினைவாலும் மாதரு நலம் பேணாது வளர்ந்தீர் நைற்றிக பிரம்மச்சாரி ஆற்றினேர் மாதரை மனத்தாலும் தாங்கள் சென்று பிராட்சியாரை தரிசித்து வர வேண்டும் அனுமான் எல்லோரையும் வணங்கி ராமச்சந்திரமூர்த்தியின் கருணை ஒரு சிறை உங்கள் ஆசீர்வாதம் ஒரு சிறை மகேந்திர மலையிலே இருந்து ராமா என்று பாய்ந்தார் லங்கைக்கு யமனுடைய பாசம் கயிறு நுழையாது அந்த பாசக்கயிறு அனுமானுக்கு பின்னே மிகப்பெரிய காரியம் பகவான் மேற்கொண்டார் ஆஞ்சநேயர் இறங்கி இதே போய் குதித்தாராமா என்று சிறிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு இறங்குமா நகரத்தை பார்க்கின்றார் அங்கு ஆலமரம் வேலமரம் நூக்கமரம் தேக்கமரம் இல்லை மாற மாடங்களின் கற்பாகம் மாற மாடங்களின் கற்பாகம் மன்கானம் வீடுகளெல்லாம் தங்கத்தினாலே ஆன வீடு பவளத்தோழ வைர வைடூரிய போதிய செமற்றி வீடு மறமாடங்கலின் கற்பகம் மன்கனகம் அங்கே அசுரால் வீட்டிலே பாத்திரம் ஜெயிக்கிறது துணி துவைக்கிறது யார் ஆறாம் தயர் ரொம்ப மேனகே திரோதமே ஊர் வசி வந்து பாத்திரம் ஜெய்க்கிறாங்களாம் இந்த வேட்டி தோய்ச்சு காரணம் என்ன தவஞ்செய்து செய்த தவ தவன் செய்தவர்கள் தான் சுகமாக இருப்பார்கள் அந்த இலங்கையுடைய அழகையெல்லாம் பார்த்து புகை நுழையாத இடமெல்லாம் நுழைந்து ஏழுநூறு காதம் விசாலம் உள்ள இலங்கை முழுக்க தேடினார் இலங்கை நகருக்குள்ளே நுழைகிற போது இளங்கணி தடுத்தாள் அவளுக்கு நான்கு முகம் எட்டுக்கை அவளை ஒரு அறையாக அரைந்து அவளை வென்று ஒவ்வொரு அரண்மனையான் நுழைந்து பார்க்கின்றாள் அநேக ரத்னமயமாக விசித்திரமான ஒரு மாளிகை அங்கே இளைஞன் தூங்குகிறான் இந்திரஜித் இவனுக்கும் இளைய பெருமாளுக்கு நீண்ட போர் நிகழும் என்று எண்ணினார் ஒரு அரண்மனையிலே பூஜைக்குரிய சாதனங்கள் கொடலைகள் பஞ்சாமிரதம் பன்னீர் இந்த லங்கையிலே சிவபூஜை வென்றவரும் ஒருவர் இருப்பார் போதும் என்று பார்த்தார் விபீஷனர் உறங்குகின்றார் இன்னொரு மாளிகைக்கு போனார் மேஜ நாக்காளி எல்லாம் போவதும் வருவதும் ஆக அவருடைய மூச்சு காற்றிலே அனுமானே கிணறி விட்டார் கும்பகர்ண பிரம்மாண்டமான வடிவம் இவைகள் எல்லாம் பார்த்து ராவணுடைய திருமாளிக போனார் அங்க ஊர்வசி ரம்பே மேனகே திருதமே பெண்கள் பட்டாளம் ஒரு திவீணை வாசிக்கின்றாள் மையல் மீ திங்க தேதான் மயல் மீ தையலம் மையல் தையல் நீவனுடைய அரண்மனையே ஆடலும் பாடலும் விதவிதமான பெண்கள் இவனை எல்லாம் பார்த்து கொண்டு ராவணுடைய பள்ளி அறைக்கு போனால் பத்து தலையணையிலே பத்து தலை வச்சு தூங்குகிறான் அருகில வண்டுவோதை பிராற்றியாரோ என்று சிறிது ஐயுற்றார் பிறகு ஐயம் நீங்கினார் ராவணனை பார்த்தவுடனே ஆஞ்சினேய சுவாமிக்கு எரிமலை போலே சீற்றம் பொங்கி வழிந்து இவனை பார்த்து நான் பேசாது போவேன் ஆனால் கண்ணாளை வஞ்சித்த வஞ்சகனை தாளாற்றலால் இடித்து தலை பற்றி தகர்த்து எந்த ஆளாற்றல் காற்றேனால் அடியேனாய் முடியேனே அனுமான் வீர ராவணனை பார்த்து மௌனமாக போனானே என்று பின்னே வரலாறு எழுதுவார்களே தோளாற்றல் என்னாகும் வாளாற்ற கண்ணாளை வஞ்சித்த வஞ்சகனை இவனை கைதீண்டி அடிக்கிறாமா தாழ் ஆற்றலால் இடித்து தலை பத்தும் தகர்த்து எந்த ஆளாற்றல் காட்டேதிரமாக கரனும் திசைந்து எழுந்து பல்லுகளை நிற நிற நின்ற கடித்து கையை குவித்து அவனை கொல்லுவதற்காக முயலுகின்றார் அறிவின் சிகர ஆஞ்சினே ூக்கி எயிரு கடித்து இரு கரனும் பிசைந்து எழுந்துயான் பணி என்றால் ராவணனை பார்த்தால் நீ சண்டை போடுன்னு எம்பெருமான் சொன்னாராம் ஒன்றூக்கி ஒன்றிழைத்தல் உணர்வுடையான் கடனின்றி இது பின்சூக்கின் சால பிழையாகும் என பெயர்ந்த ஒன்றை செய்ய வந்து மற்றொன்று செய்யலாமாம் ஆகவே இப்போது இவனோடு போர் செய்வது முறை என்று முறை என்று முறை என்று கோபம் வந்தால் அந்த இடம் விட்டு மாறும் அந்த இடத்தை விட்டு மாறினார் தனிமையான இடத்திலே இருந்து சிந்திக்கின்றான் ஏழு நூறு காதம் விசாலமுள்ள இலங்கையெல்லாம் தேடினேன் எம்பி ஆட்சியை காணவில்லை ஏழு நூறு யோசனை சூழ்ந்து ஏயில் கடந்தது இவ்விலங்கைய வாழு மா முன் மண்ணுயில் யான் காணாமற்று இல்லை அம்பிகை காணவில்லையே கொன்றானோ கற்பழியா குலமகளை கொடும் தொழிலால் தின்றானோ செதித்தானோ செழித்தானோ சிறையறியே எம்பீராட்சியை கொன்று விட்டானோ கொன்றானோ கற்பழியா குல மகளை கொடும் தொழிலால் தின்றானோ அப்புறத்தை செறித்தானோ சிறை அறியேன் ஒன்றாலும் அறியாதேன் ஒன்றுமே விளங்கவில்லையே எம்பெருமான் என்னை நம்பி கணையாழி கொடுத்தாரே அனுமான் போனா காரியம் நிறைவேறும் என்று எண்ணினாரே கண்டுத்தன்லத்தோன் கொண்டு ஜனகியை கண்டுமர் எண்ணுவார் வானவேந்தனாகி சுன் கொவரும் குரங்கல்லவா பழத்தூக்க கொண்டு வாரு என்று காபுத்தன் கண்டு வரும் என்றிருக்கும் சுக்ரீவன் கொண்டு வரும் என்று நான் இழைத்த கோல் இதுவால் என்ன செய்தான் என்று விளங்கவில்லையே வல்லாரக்கன் தானே பற்றி கல்லார்கன் கராதலத்தால் காண்பேனோ அடிமேல அடியடித்த அம்மியை நகருமே ராவணா செய்த எங்கே எங்கே என்று அடித்தால் உண்மை வெளிவருந்தானே அல்லது இந்த லங்கையை தீ வைத்து கொழுத்தொற்றுமா பிராட்டியை காணாமல் திரும்புவது எவ்வாறு அல்லங்கையே பேற்றும் போய் ராமர் திருவடியில் வைத்தால் என்ன என்று கொஞ்சம் பேரூர் எடுத்தார் இலங்கைக்கு மேற்கே ஒரு சோலை அங்கே ஒரு சிறிய விளக்கு அதுதான் அசோகனம் அந்த பகுதியை பார்க்கவில்லை என்று அங்கே போனார் கண்ணீர் கடலிலே தேவி அழுது கொண்டிருக்கிறது அந்த எம்பிராட்டி ஆஞ்சநேர் கண்டவுடனே வரியவனுக்கு தன கிடைத்தது போலே குதித்த எங்கெங்கு தேடினேன் எம்பிராற்றியை இங்கு கண்டேன் அந்த ஞானச் செல்வியை கண்டேன் என்று அளமிகுந்த ஆச்சரியத்தடைந்தார் இத்தனை காலம் இந்த அம்மையார் எவ்வாறு இருந்தாலும் தருமமே காத்ததுவோம் அல்லது ராவணன் செய்த கருமமே காத்ததோ தருமம் சாகவில்லை யானும் சாக மாட்டேன் வீடியாதன்று வீகலேன் தேடினேன் கண்டனேன் ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம